அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இம்மை மறுமை எந்ததையும் அல்லாஹு கேட்டு அந்த நேரத்திற்கு ஏற்பாடு இருந்தால் அதை அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை அந்த நேரம் ஒவ்வொரு இரவிலும் உள்ளது என்று நபிசல்லு அணிஹு அவர்கள் கூற கேட்டேன் முஸ்லிம் ஏழு